ம் பிரபாரிஜாத்தய தோத்வேத்தைக்கணா கிருஷ்ணா கீதா நமிரியா இரம் மன மனசஸ் பராதவன் ஸ்ரீஷர் காமத்த அதாவது பேராச விருப்ப நீக்கிறதுக்கான மேலெழுந்தவாரியான உபாயத்தை சொன்னார் அதாவது இந்திரிய நிகிரகம் புத்தி நிச்சயம் தர்மத்தினால இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தியானத்தினால மனசை கட்டுப்படுத்தி சாஸ்திர ஞானத்தினால புத்தியை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத நேரத்தைக்கு பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு உபாயம் சொல்லி தர்றார் பகவான் இந்திரியங்களை காட்டிலும் மேலானது மனசு இந்திரியாணி பராணியாகு இந்திரியங்கள்னா பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அதை காட்டிலும் இந்திரியங்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தது ஏன்னா இந்திரியங்கள் இருக்கிறதுனால தானே விஷயங்களை எல்லாம் கிரகிக்கிறது ஆகையினால இந்திரியங்கள் வலிமை மிக்கது இந்திரியங்களை காட்டிலும் மனசு வலிமை வாய்ந்தது மேலானது சூக்மமானது மிகவும் நுண்மையானது அப்படின்னு அர்த்தம் முதல்ல இந்திரியாணி பராணியாகு இந்திரியங்கள் மேலானது நுண்மையானது இந்திரியபிய பரம் மனஹா மனசு அதை மேலானது நுண்மையானது வியாபகமானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது அதை வியாபிக்கக்கூடிய சக்தி இன்னும் பறந்து போகக்கூடிய மேலான தன்மையுடையது மனசஸ்து பராபுத்திஹி மனதை காட்டிலும் புத்தியானது சூக்ஷ்மமானது வியாபகமானது யோ புத்தே பரதஸ்து சக அதை காட்டிலும் உயர்ந்தது ஆத்ம தத்துவம் மிக நுண்மையானது இது மூலம் பகவான் என்ன சொல்ல விரும்புகிறார்னா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறத புரிஞ்சுனுட்டால் நமக்கு இந்த உலக விஷயத்தில் இருக்கிற ஆசை எல்லாம் போயிடும் அது புரியறது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணினோமானா ஆத்மானந்தம் தெளிவாக புரியும் ஆகவே காமத்தை ஜெயிக்கிறதுக்கு உபாயமாக இங்கே ஆத்ம ஜானத்தை யோ புத்தேஹே பரதஸ்து சஹா புத்தியை மேலானது அதுங்கிறார் அதுங்கிறது ஆனந்தமே வடிவான ஆத்மாவை குறிக்கிறது இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தையும் இப்போவே படிச்சுடுவோம் ஏவம் புத்தே புத்வா மான மகாபாஹோ காமரூபம் துராசதம் ஏவம் புத்தேகே பரம் ஆத்மான புத்வா இவ்வாறு நீ என்ன பண்ணனும் புத்திக்கு மேலான ஆத்மாவ தெரிந்து கொண்டு ஆத்மனாத்மானம் சம்ஸ்தபிய அத மனசுல நன்றாக உள்வாங்கி தியானம் பண்ணி அதை மனசில் நிலை நிறுத்தி அதாவது நிதித்தியாசனம் சொல்லுவோம் ஜெயிசத்ரம் மகாபாகோ காமரூபம் துராசதம் ஹே மகாபாகோ புஜபல பராக்கிரமம் இருக்கக்கூடிய அர்ஜுனா பெருந்தோல் படைத்த அர்ஜுனா வெல்லுவதற்கறிய துராசதம் அவ்வளோ சுலபமாக இதை முடியாது ஆனாலும் முடியாதுங்கிறது வேறே கடினம்ங்கிறது வேற இப்போ நம்ம கைலாசத்துக்கு யாத்திரை நடந்து போகிறதுங்கிறது கடினமே தவிர முடியாத விஷயம் இல்லை அது மாதிரி இது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முயற்சி பண்ணினா ஜெயிச்சுடலாங்கிறார் துராசதம் காமரூபம் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடிய இந்த ஆசையை ஜகி சத்ருங்கிறார் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சத்ருவாக எதிரியாக இருக்கக்கூடிய இந்த காமத்தை ஜெயித்து விடுவாயாக ஜகி சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம் துராசதம் காமரூபம் சத்ரும் ஜெயி ஆகவே இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் காமத்தை அடியோட நீக்கிறதுக்கான ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிற ஞானத்தை அடைஞ்சு காமத்தை அடியோடு நாம் ஜெயிக்கணும் தெரிஞ்சே தப்பு பண்ணுறதுக்கு காரணம் காமந்தான் காரணம் அதுதான் குரோதமாக மாறுகிறது ஆகவே இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு தர்மசாஸ்திரத்தை கடைப்பிடித்து அனுஷ்டிக்கிறதும் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதும் சாஸ்திரத்தை படிக்கிறதும் முதல் உபாயம் அதுக்கப்புறம் ஆத்மாவை ஆனந்தம்னு தெரிஞ்சு இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட ஆத்ம தத்துவத்தை நன்கு உணர்ந்து ஆசையை அடியோடு ஜெயிக்கணுங்கிறது தான் பகவானுடைய உபதேசம் இதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய கேள்வியை முன்னிட்டு பகவான் கர்மயோகத்தையும் லோக சங்கிரகத்தையும் உபதேசம் பண்ணி ஞான யோகத்தை சுருக்கமாக சொல்லி பிறகு அர்ஜுனுடைய கேள்வியை முன்னிட்டு கொண்டு காமத்தை ஜெயிக்கிறதுக்கான ரெண்டு உபாயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார் நாம் எல்லோரும் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மேலான சிறந்த வாழ்க்கையாக ஆக்கிறதுக்கு பகவான் நமக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் ன மனசஸ் பராசம் பரம் பிஸியாத்மா ஜிஷத்தா காம்த இஸ்ரீமத் பகவத் கீதாசூபி ஸ்ரீ கிருஷ்ணாஜு எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்